வணக்கம் நற்றினை இணையதள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்த்த வணக்கம் கிணறுகளின் ஆழங்களை கண்டு அச்சம் கொண்ட சிறுவனான என்னை விறகுகள் வெட்டச் செல்லும் போதும் வேட்டைகளுக்குச் செல்லும் போதும் மலை சிகரங்களின் உச்சிகளில் உலாவை செய்து பழக்கியவர்கள் எனது கிராமத்து மனிதர்களே ஆவர் வன விலங்குகளை ஓட ஓட விரட்டியடிக்கும் தைரியத்தையும் அவர்களேதான் எனக்கு உண்டாக்கி தந்தனர் அந்த செம்மண்ணின் சிவப்பு அதில் விளைந்த பயிர்களின் பசுமை அவற்றிலே திளை தெளிந்த அந்த மக்களின் வெள்ளை உள்ளம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தே நமது தேசிய கொடியாக பரிமளிக்கிறது என நான் வியந்து பார்த்தேன் அந்த கொடியில் இருக்கும் அசோக சக்கரத்தை எனது கிராமத்தில் இருந்து புறப்பட்டு இட்டேரித்தடங்களில் செல்லும் வண்டி சக்கரங்களின் ஆறக்கால்களைப் போல் நேசம் நிறையப் பார்த்தேன் சாமை என்றும் சோழம் என்றும் தினை என்றும் ராகி என்றும் கம்பு என்றும் பச்சை பயிறு தட்டை பயிறு என்றும் எள் என்றும் கொள் என்றும் இந்த செம்மண்ணின் மகிமைச் சுவையை நவதானிய எழுத்துக்களால் மொழிபெயர்த்து காட்டிய அருமை பேராசிரியர்கள் அவர்களே என்பேன் அந்த மண்ணின் மைந்தர்களை அந்த மலைகளின் மனவாளர்களை கதாபாத்திரங்களாக்கி அந்த சாதாரண மக்களுக்கும் சாகித்ய அந்தஸ்து வழங்குவதே எனது இலட்சியமாகி எனது எழுத்துக்களுக்கு உத்வேகத்தை கொடுத்தது வலிமையை கொடுத்தது பட்டிக்காட்டு பாமர மக்களின் கதை பஞ்சைகள் கருதப்பட்ட புஞ்சை நிலத்துக்காரர்களின் கதை பல்கலைக்கழக பாடங்களாக கொடியசைத்தது இப்படித்தான் கொழு முனைகளினால் நிலத்தை பண்படுத்தி பக்குவம் பண்ணும் அந்த மக்களின் பரிசுத்தமான பாசம் எனக்கு பேரலக்கியமாக விவேகம் ஊட்டியது சுழன்றும் உலகம் என்று எழுத்தாணி கொண்டு எழுதி வைத்த வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிலிருந்து கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்னும் முதுமொழி வரை ஊடுருவி நிற்கும் இந்த வாழ்வியல் புலம் பக்கம் பக்கங்களாக பிரிந்து எனக்கு பரவசம் தந்தது இயற்கையின் பின்புலத்தில் இருந்து மண்ணின் மடியில் இருந்து இந்த உளைக்கும் மக்களின் விடியலுக்காக மனங்களை பண்படுத்தும் அளப்பரிய பணிக்காகவே எனது எழுதுகோல் தன்னை இப்படித்தான் ஒப்புவித்து கொண்டது இந்த பூமியின் வயது எத்தனை என்றால் அந்த மலைகளின் வயதையும் சொல்லிவிடலாம் அனாதிகாலம் தொட்டு அந்த ஆதி மலைகள் அதே இடத்தில் அமர்ந்த நிலையில் எத்தனையோ தலைமுறைகளாக கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் உள்ள மக்களின் வாழ்க்கையை இமைமூடாமல் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றன வாய் திறந்து மொழி தெரிந்து அவை பேச முடிந்தால் எத்தனை எத்தனை காவியங்கள் உருவாகியிருக்கும் நான் அந்த அர்த்தம் மௌனத்தை உள்வாங்கிக் கொண்டவனானேன் இந்த மலைகளிலிருந்து தகர்த்து எடுத்து செல்லப்பட்ட பெரிய பாறைகள் பேரூர் கோயிலின் தூண்களாக கீழே பரப்பப்பட்டிருக்கும் தரைத்தளங்களாக காலத்தின் பாதங்கள் பட்டு தேய்ந்து விடாமல் இன்றளவும் நிலைத்திருக்கின்றன இந்த மலைகளின் கற்கள் எனது கிராமத்தாரின் வீடுகளுக்கு அஸ்திவாரங்களாக சுவர்களாக மலைகளின் மரங்கள் வீடுகளின் மேற்கூரைகளாக விட்டங்களாக தென்னை கால்களாக பரன்களாக ஆனது குறைந்த அளவுதான் அப்படியென்றால் அந்த செம்மண்ணோடும் செம்மாந்த மலைகளோடும் பின்னி பிணைந்த மக்களின் வாழ்க்கை பரப்பை இலக்கியமாய் வெறிக்கத்தானே வேண்டும் எனும் வேட்கை எனக்குள் உருவாகியது இந்த மக்கள் பெரிய வசதிக்காரர்களும் அல்ல அதே தருணத்தில் ரொம்ப வறியவர்களும் அல்ல ஆனால் இவர்களிடம் நிரம்பியிருக்கும் செல்வமானது உழைப்பும் அன்பும் பண்புமே என்பதை உணர்ந்து அறிந்து இவற்றையே எனது நாவல்களின் பிரதான அம்சங்களாக ஆக்கி வந்துள்ளேன் என்னை பெற்றெடுப்பதற்கு ஓரிரு மணி நேரத்திற்கு முன்பு கூட எனது தாய் தானிய கதிர்களை பாதங்களால் விதித்து அவற்றிலிருந்து தானிய மணிகளை பிரித்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாராம் வீட்டின் வாசலிலிருந்து அவரை உள்ளே அழைத்து சென்ற சற்று நேரத்திலேயே நான் பிரசவமாகிவிட்டேனாம் ஒரு புறம் தானியங்கள் கொட்டப்பட்டிருந்த அந்த வீட்டின் அறையில் முதன் எனது மூச்சுக்காற்றில் கலந்தது எனது தாயின் மனமும் அந்த தானியங்களின் மனமும் தான் என்று கேள்விப்பட்டேன் இப்படி இந்த பூமிக்கு வந்த என்னை நான் எழுதும் படைப்புகளில் அவைகளேதான் முழு மூச்சாக கலந்து கொண்டு எழுத வைக்கும் என்பதில் வியப்பில்லை அல்லவா கடும் உழைப்பாளிகளான எனது முன்னோர்கள் சுற்றி சூழ்ந்திருந்து காட்டிய பேரன்பு அவர்களின் பண்பு எல்லாமே எனக்குள் கலந்து சத்தியமான இலக்கியங்களாக வெளிவந்தன என்பதை இந்த எளிய வார்த்தைகளினால் அல்லாமல் வேறு எவ்விதம் சொல்ல இயலும்